ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்கான நம்முடைய தலைப்பு பணமும் பூரணமும் மணி அண்ட் பெர்ஃபெக்ஷன் மத்தேயு ஆறாம் அத்தியாயம் இருபத்தி வசனம் முதல் முப்பத்தி வசனம் வரை நான் வாசிக்கிறேன் மத்தேயு ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் உடலுக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆகாரத்தை விட ஜீவனும் உடையை விட உடலும் விசேஷத்தவைகள் அல்லவா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டுப்பூக்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு கடவுள் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்றெல்லாம் கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் முதலாவது இரையரசையும் அவருடைய நீதியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளையத்தனம் தன்னுடைய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் போதும் இன்றைய மனநம் ஒன்று தீமத்தையும் ஆறாமத்தியாயும் பத்து பதினோரா வசனங்கள் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது கடவுளுடைய மனிதனாகிய நீயோ இவைகளை விட்டு ஓடு Love of money is the root of all evil but you man of God flee from all ஃப்ரம் நமது தேண்டவர் பூரணாயிருக்கிறபடியால் தமது மக்களை குறித்த அவருடைய சித்தமும் அவர்களும் பூரணப்பட வேண்டும் என்பதே பூரணம் என்ற பெயரில் இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவ வட்டாரங்களில் நடமாடுவது பரிசெயத்துவமே அதாவது புறம்பான சடம்புகளில் புறம்பான காரியங்களில் ஆர்வம் காட்டி தூய்மையை விட்டுவிடுவது பண ஆசையிலிருந்து விடுபடாமல் எவரும் பூர்ணராக முடியாது தன் சிறு முதல் திருக்கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து வந்ததாக பெருமிதத்துடன் ஒரு வாலிபன் வந்தான் வந்து அவரை பார்த்து இன்னும் என்னிடம் என்ன குறைவு உண்டு என்று கேட்டான் இயேசு நீ நிறைவுள்ளவனாக விரும்பினால் உனது உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு பின்பு வந்து என்னை பின்பற்றி வா என்றார் ஆனால் அந்த வாலிபன் அவர் சொன்னதை கேட்டு வருத்தத்துடன் சென்று விட்டார் இந்நாட்களில் இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுவது அபூர்வமாகிவிட்டது அபூர்வத்திலும் அபூர்வம் ஏனென்றால் பொருளாசைதான் வாடிக்கையாகிவிட்டது கடைசி நாட்களில் மனிதர் பணப்பிரியராய் இருப்பார்கள் என திருமறை முன்னறிவித்துள்ளது பவுல் திமுக எழுதிய இரண்டாம் கடிதத்திலே அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான் எல்லா தீமைக்கும் வேர் என்று பண ஆசையை தவிர வேறு எந்த பாவத்தையும் திருமறை கூறவில்லை அப்படியானால் பண ஆசை குறித்து நாம் எவ்வளவு கவனமாய் கண்டிப்பா வேண்டும் பாருங்கள் பண ஆசை சோதனையிலும் அறிவீனமான பல தீய நாட்டங்களிலும் நம்மை வீழ்த்திவிடும் அது விசுவாசத்தை விட்டு நம்மை வழிவிலக செய்யும் பலவிதமான கோ வேதனைகளை கொண்டு வந்து நம்மை அது கோரப்படுத்தும் பன ஆசைக்கும் கடவுளுக்கும் நாம் ஒரே வேளையிலே சேவை செய்யவே முடியாது பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்பது பழமொழி ஆனால் நாம் என்ன பிணங்களா பணக்காரனாக ஆசைப்படாதே என்றான் ஞானி சாலமோ நீதிமொழிகள் 23 மூன்று வசனம் நான்கு இவ்வுலகிற்குள்ளே நாம் கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை இங்கிருந்து நாம் கொண்டு போவதும் ஒன்றுமில்லை எனவே போதும் எங்கள் மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த லாபம் மிகுந்த ஆதாயம் இரண்டு சேலை ஒரு வாழி இவற்றுடன் வாழ்ந்த அன்னை தெரசாவும் மேல் சட்டையே அணியாத அண்ணல் காந்தியும் சரித்திரத்தில் நீங்காது இடம்பெற்று விட்டார்களே ஜான்வெஸ்லி தேவனுடைய மனிதன் மிதரிசபை நிறுவனர் இங்கிலாந்தின் மாபெரும் எழுப்புதலுக்கு காரணமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம் அவர் விதமாக சொன்னார் விபசாரத்தையும் கொலையையும் போலவே கடவுள் பொருளாசையை கடிந்துள்ளார் இன்றைக்கு அந்த அளவிற்கு நாம் பொருளாசைக்கும் பண விரோதமாக கண்டனம் பண்ணி நாம் பிரசங்கம் செய்கிறோமா தயங்குகிறோம் ஏனென்றால் பொருளாசையை நாம் கண்டனம் பண்ணி நாம் பேசிவிட்டால் நம்முடைய ஊழியங்களை தாங்குகிற சில பணக்காரர் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் போலும் செல்வங்கள் பண ஆசை நம்மை நெருக்கி நமது ஆன்மீக வளர்ச்சியை தடை செய்துவிடும் பவுல் திமுக எழுதும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்விதமாக சொல்ல சொன்னான் செல்வந்தரே இறைவனுக்கும் இல்லாதவருக்கும் வாரி வழங்கி நற்செயல்களில் நீங்கள் செல்வந்தராகுங்கள் உங்கள் வாசலில் கிடக்கும் லாசருவை கவனிக்க மறக்காதிருங்க பரிசுத்த அகஸ்டின் நான்காம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தவர் அவர் சொன்னார் உலக பொருட்கள் நம்மிடமிருந்து எடுக்கப்படும் வரை நாம் அவைகளோடு எவ்வளவு ஒட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது We we don't know how much are are attached to these worldly things until they are taken away from us. பன ஆசையே எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது கடவுளுடைய மனிதனாகிய நீயோ இவைகளை விட்டுவோடு ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டு இந்த நாளிலே பண குறித்து நீர் எங்களை எச்சரித்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எங்களை அறியாமல் பண எங்களுக்குள்ளே நுழைந்து விடுகிறது மற்ற பாவங்கள் செய்தால் ஒரு வேளை நாங்கள் வெட்கப்படுவோம் தலை ஆனால் பண ஆசைக்கு மேல் பண ஆசை குவிந்து கொண்டே இருந்தாலும் கூட மதிப்பாக நாங்கள் உலகத்திலே நடந்து விடலாம் ஆனால் பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறு என்று நீர் அவ்வளவு திட்டமாக சொல்லி இருக்கும் பொழுது ஜான்வெஸ்ல சொன்னது போல கொலையையும் விபச்சாரத்தையும் போலவே பண ஆசையை நாங்கள் பாவம் என்று எதிர்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே எங்களுடைய தேவைக்கு மிஞ்சி நீர் கொடுத்திருக்கிறீர் போதும் ஆண்டு வர இன்னும் வேண்டும் தா என்கிற அந்த மனப்பான்மையை எங்களில் இருந்து கர்த்தர் எடுத்து போடுவீராக திருப்தியை கட்டளையிடும் எங்களுடைய நாட்டிலே நாற்பது சதவீதத்திற்கு மேலானோ ஒரு நாளைக்கு ஒரு நேர முழு உணவு கூட இல்லாமல் வாடுகிறார்கள் அப்படியானால் இந்த நாட்டிலே மூன்று சாப்பிடுகிற நாங்கள் எல்லாரும் செல்வந்தர்கள் அதை நினைவில் வைத்துக் எங்களுக்கு தேவைக்கு மிஞ்சி இருக்கும் ஏராளம் பொருட்களை இல்லாதவருக்கு கொடுத்துவிட நீ உதவி செய்யும் பண ஆசையை வேறோடு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிடுங்கி எரிய கருத்து உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களுடைய பிரசங்கங்களிலும் எங்களுடைய செய்திகளிலும் பண ஆசைக்கு விரோதமாக பிரசங்குமார் எல்லா இடங்களுக்கும் முழங்குவார்களாக அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை எங்களுடைய பிரசங்க பீடங்களிலே கத்தர் கட்ளையிடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே